சச்சிதானோத்தியேத்தாபய விநாய் ஸ்ரீ கிருஷ்ணா வய நுமராஜன்யவியா பதிகம் ஜன்மநி முய சமசர் மேலும் உபதேசத்தை தொடர்கிறார் விப்ரஹா ராஜன்ய வைசிய உச்ச அதாவது அந்தன பணிகளை செய்யக்கூடிய பெரியோர்களும் அரசாங்கத்தில் ஆட்சி புரிகின்றவர்கள் அவர்களுக்கு உதவி புரிகின்றவர்கள் வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஆகவே விப்ரர்கள் ராஜன்ய வைசிய உச்ச வர்ண தர்மத்தின் அடிப்படையில் பேசுகிற பிராமணன் ஷத்ரியன் வைசியன் அவர்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட சம்ஸ்காரங்கள் சில சடங்குகள்லாம் செய்யப்பட்டிருக்கு ஆக உபநயனம் அத்தியனம் அப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களில் அதிகாரமுடைய பிறப்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு குழுவில் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் ஆகையினால அவர்களுக்கு அந்த இயற்கையாகவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுபாவமாகவே கிடைச்சிருக்கு சிலரெல்லாம் ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறதுனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா சில பேருக்கு வாய்ப்பு இருந்து பயன்படுத்திக்கிறது இல்லை சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு இயங்குகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல இது சமூகத்தில் என்றைக்கும் இருக்கிற விஷயம்தான் ஆனால் சாஸ்திரத்துலேயே இந்த கிரமங்கள்லாம் இருக்கிறது ததாபி அப்படி அவர்களுக்கு தகுதி இருக்குது அதாவது இதெல்லாம் பகவத்கீதையில் ஒன்பதாத்தியாயத்தில் கடைசி பகுதியின்னு நம்ம பார்க்கலாம் இவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு கடவுளை பூஜை பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் சில பேர் இவர்கள் இதெல்லாம் செஞ்சு உலகத்துக்கு நல்லது செய்யறதுக்காகவே சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்கிறார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு சமர்ப்பணம் செய்கிறார்கள் ஆனா யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவர்கள் கூட ததாபி ஆம்னாயவாதினகா ஆம்னாயவாதினக வேதத்துல கடவுளை பத்தி இல்லாம வெறும் ரிச்சுவல் சடங்குகள் கடவுளுக்கு முக்கியத்துவம் தராம தர்மத்துக்கே சக்தி இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கக்கூடியவர்கள் பகவானை பூஜை பண்றதுல நிரீஸ்வரவாதிகளாக இருக்கக்கூடிய வைதிகர்கள்னு அர்த்தம் கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சடங்குகள் வேள்விகளை செய்யக்கூடியவர்கள் அப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள் அதனால ஆம்னாயவாதினா பகவத்கீதையில கூட இதெல்லாம் பார்க்கலாம் நாம பல இடங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கடவுளை ஏற்றுக்கொள்ளாத வேதங்களை ஏற்றுக்கொண்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேள்விகளை செய்யக்கூடியவர்கள் அதுல சொல்லியிருக்கிற இந்த சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயங்களை அதை பெருசாக நினைத்து கொண்டு எல்லாம் அல்ல இறைவனை கருதாமல் வழிபடாமல் மயங்கி போகிறார்கள் புலநின்ப நுகர்ச்சி வேள்விகளை செய்தால் அதிகமாக புலனின்பங்களை அடுத்த பிறவியிலே அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் மயங்கி போயிருக்கிறார்கள் முக்கிய அதனுடைய யதார்த்தத்தை வேதத்தோட பரம தாத்பரியம் சாரந்திருப்பதுதான் சார்ந்திருப்பதுதான் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியத்த புனப்புனஹா இதேக்கம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயணஸ்தான்னு சொல்லுவார்கள் அப்படி பகவான நினைக்காம வெறுமன ரிச்சுவலை மாற்றம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களை பத்தி சொல்ற அதாவது வாய்ப்பு கிடைச்சும் பகவான சரியா பூஜை பண்றதில்லை அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்லுகிறார் அப்படியெல்லாம் சமூகத்துல இருக்கிறார்கள் அந்த காலத்துல ரொம்ப அதிகமாக இருந்தார்கள் ஆக அவர்களை நினைத்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது சமசர் இதை நிமி சக்கரவர்த்திக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலும் இதை போலவே சில கருத்துக்களை சொல்லுகிறார் பிறகு படிக்கலாம் விப்ரோராஜன்யவை மனமார்ந்தோம் தேனி ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக